வணக்கம் நச்சினையின் கவிகதமும் நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்கண்ணா இன்றைய கவிதையின் தலைப்பு காகிதம் காகிதம் இது ஒரு கூர்வாள் இது இல்லாமல் எவர்தான் வாழ்வார் மரத்தில் இருந்து பிறந்த மாபெரும் சக்தி மண்டலத்தையே மடியேந்த வைக்கும் அங்கை விழுத்தவுடன் செய்தித்தாளில் தொடங்கி செத்தவனுக்கு ஒட்டும் கண்ணீரஞ்சலியும் காகிதம்தான் சில நேரங்களில் காகிதங்களுக்கு கூட கர்ப்பம் வந்துவிடும் அது காந்தினோட்டாக மாறும் போது காகிதம் கூட அசிங்கப்படும் ஆபாச சுவரொட்டியாய் ஆகும் போது காகிதமும் வெட்கப்படும் திருமண அழைப்புதலாய் ஆகும்போது காகிதமும் கருமியாகும் சொத்து பிரச்சனையில் காகிதத்திற்கும் கற்பனை பூங்கும் அது கவிதையாகும் போது கரிசனம் இருக்கட்டும் காகிதத்தின் மேலும் காகிதம் கவிஞனின் கையில் கசையடி வாங்கும் தாய்மாரின் கையில் விறகாய் மாறும் பத்திரிகையாளரின் கையில் விமர்சனத்திற்கு உள்ளாகும் பள்ளிப்பிள்ளை கையில் கிருக்களுடன் தள்ளாடும் காகிதம் கலையானவர்களின் கருவி சில நேரம் கயவர்களின் திறவி உலகின் துறவி எண்ணத்தின் அருவி காகிதம் நன்றி